அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாழன் திரு உலகவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாழன் திரு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு என்ன தேவை இப்போ சமூகத்துக்கு தேவை என்னங்கிறத அறிஞ்சு அதையும் பேரறிவாளனுங்கிறார் ஆக இறைவனை சார்ந்து அறத்தை சார்ந்து வாழ்கின்றவனுடைய அறிவு தான் எப்போவுமே சொல்ல முடியும் ஒரு பேரறிவாளன் அப்படின்னு சொல்லணும்னா அவன் எப்பொழுதும் சாஸ்திரத்தை சார்ந்திருந்து இறைவனை சார்ந்திருந்து அறத்தை கடைப்பிடிக்கிறவனுக்குத்தான் நுண்ணறிவு பேரறிவு இதெல்லாம் உண்டாகும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பேரறிவாளனுடைய திரு திரு என்றால் எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீனு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் மகாலட்சுமி குறிப்பாக இங்கே பொருட்செல்வத்தை குறிக்கும் அறிவு செல்வம் பண்பு செல்வம் நல்ல சொல் செல்வம் எல்லாம் சொன்னாலும் கூட இங்கே குறிப்பாக பேரறிவாளனுடைய திரு என்பது இங்கே பொருள் செல்வத்தை தான் குறிக்கும் அவனுடைய செல்வம் சமூகத்துக்கு நன்றாக பயன்படும் அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் வள்ளுவர் ஊருணி நீர் நிறைந்தற்றே ஊரும் நீர் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஊருணின்னு சொன்னால் குளம் அந்த குளம் முழுக்க தண்ணீர் நிறைஞ்சிருந்தால் ஊர் மக்கள் எல்லோரும் அதை பயன்படுத்துவார்கள் ஆக எல்லோருக்கும் பயன்படும் ஊரில் இருக்கக்கூடிய ஊருணியானது அதாவது குளமானது பலருக்கு பயன்படும் அதாவது மழை நீரும் அதில் சேகரிக்கப்படும் அந்த குளத்திலையும் அங்கங்கே நீர் ஊற்றுகள்லாம் இருக்கும் ஆகவே பொருள் வளர்ந்து கொண்டும் இருக்கும் இயற்கையாகவும் பொருள் வளரும் மேலும் வரவுகளும் நன்றாக இருக்கும் அப்படி இந்த பேரறிவாளன் ஏற்கனவே ஈட்டியிருக்கிற செல்வம் இப்போ செல்வத்தினால மேலும் ஈட்டக்கூடிய செல்வங்கள் இதெல்லாம் சமூகத்துக்கு பயன்படும் அவனுடைய சுயநலத்துக்காகவோ அவனுடைய சொகுசு வாழ்க்கைக்காகவோ அதை அவன் பயன்படுத்த மாட்டான் என்று மிகவும் சிறப்பிச்சு சொல்றார் இங்க ஆக எல்லோருமே ஊருனின் நீரை விரும்புறது போல அவனுடைய செல்வத்தை நல்ல காரியத்துக்கு மக்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அது மட்டுமல்ல பேரறிவை உடையவனுடைய செல்வமானது சமூகத்தினுடைய நல்ல காரியத்துக்குத்தான் பயன்படும் அவனுடைய செல்வத்தை எடுத்து வீண்படுத்த மாட்டார்கள் குளத்தில் அந்த காலத்தில எல்லாம் குளத்து நீரை மதித்து அதை அசுத்தம் செய்யாமல் எல்லோரும் பயன்படுத்துவார்கள் அதே போன்றே இவனுடைய செல்வத்தையும் மக்கள் எல்லோரும் வீணாக்காமல் மேலும் மேலும் அந்த செல்வம் வளருவதற்கு துணை ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் பேரறிவாளன் என்றால் அவன் பெற்ற நல்லறிவினால் பயன்படும் நிலை தெரிந்து ஒழுகும் தகுதியினை குறித்து ஏற்கனவே அவனுக்கு நல்ல பண்பாடு உள்ள குடும்பத்தில் இருந்திருப்பான் அதை தவிர அவன் நல்ல ஒரு பண்பாட்டில் கலாச்சாரத்தில் வளர்றதுனால அவனுடைய செல்வம் எல்லாம் தங்களுடைய செல்வமாக கருதுவார்கள் அவரிடத்துல இருக்கிற செல்வம் அவர் அந்த செல்வத்துக்கு பொறுப்புள்ளவரே தவிர அது நம்முடைய செல்வம் அவருடைய செல்வம் சமூகத்துக்கு பயன்படுறதுனால எல்லோரும் குளத்து நீரை தங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நீர் என்று கருதவுவதைப் போல அவருடைய செல்வத்தை தங்களுடைய செல்வமாக கருதுவார்கள் சொல்லப்போனால் அவருடைய செல்வத்தை எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்பார்கள் உலகு அவாவும் திரு உலகு அவாவும் பேரறிவாளன் அப்படின்னு இங்க உரை செய்யப்பட்டிருக்கிறது ஆக எல்லோரும் விரும்பக்கூடிய செல்வம் எல்லோரும் விரும்பக்கூடிய அறிவாளி ஆக எல்லோரும் விரும்பக்கூடிய செல்வமும் அறிவும் நிறைந்தவன் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் அறிவாளியை எல்லோரும் விரும்புவார்கள் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற அறிவு செல்வத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு துணை புரியும் மற்றொரு இடத்துல வள்ளுவர் சொல்ல போகிறார் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் பால் நன்கலம் தீமையால் திரித்தற்றுன்னு சொல்லுவார் பண்பில்லாதவனுடைய செல்வம் புளியை பயன்படுத்தின பாத்திரத்தில் அதை சரியாக கழுவாமல் அதிலே நாம் பாலை விட்டால் எப்படி அந்த பால் திரிந்து போகுமோ அப்படி பண்பில்லாதவனுடைய செல்வம் அவனுக்கும் பயன்படாது சமூகத்துக்கும் பயன்படாது என்று மற்றொரு இடத்திலே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்திலேயும் சொல்லுகிறார் நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரும்பர் அங்கேயும் திருங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது நல்லவர்களுக்கு வருகிற காட்டிலும் படிக்காதவங்ககிட்ட இருக்கிற செல்வம் சமூகத்துக்கு கெடுதலை உண்டு பண்ணும்னு சொல்லியிருக்கிறார் படிப்பு மாத்திரம் இல்லை படிப்பும் ஒழுக்கமும் ரெண்டும் இணை பிரியாமல் இருக்க வேண்டும் ஆகவே கல்வியறிவும் ஒழுக்கமும் இல்லாதவனுடைய செல்வம் சமூகத்துக்கு கேடுதலை உண்டு பண்ணும் கல்வியறிவு பொருள் இல்லாவிட்டாலும் கூட அறிவோடு இருக்கக்கூடிய பண்போடு இருக்கிறவனுடைய வறுமை சமூகத்துக்கு கெடுதல் செய்யாது அந்த சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சொல்கிற மாதிரி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு அவ்வையார் சொன்ன மாதிரி அவர்களுடைய செல்வம் சமூகத்துக்கு பயன்படும் இல்லாட்டா வறுமையிலும் கூட அவர்கள் செம்மையாக நடந்து கொள்வார்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம் நீரை பயன்படுத்துகின்றவர்கள் நீர் நிறையும் குளத்தை பாதுகாப்பது போல செல்வ பயனடைய கருதுவோர் செல்வமுடையவனை போற்றி பணிவர் பாதுகாப்பர் அப்படிங்கிறதும் இந்த உவம நயத்தினால பார்க்க முடியும் இனி பதவுரையை பார்க்கலாம் உலகு உலகத்திற்கு நன்மையை அவாம் ஆர்வத்துடன் செய்யும் பேரறிவாளன் உயர்ந்த அறங்களை அறிந்தவனுடைய திரு செல்வமானது ஊருணி ஊர் மக்கள் அனைவரும் உண்பதற்கு உதவி புரிகின்ற நீர்க்குளம் நீர் தண்ணீரால் நிறைந்தற்று நன்கு நிறைந்திருப்பதைப் போன்றதாகும் பொழிப்புரை உலகத்திற்கு நன்மையை ஆர்வத்துடன் செய்யும் உயர்ந்த அறங்களை அறிந்தவனுடைய செல்வமானது ஊர் மக்கள் அனைவரும் உண்பதற்கு உதவி புரிகின்ற நீர்க்குளம் நன்கு தண்ணீரால் நிறைந்திருப்பதைப் போன்றதாகும் சூரியன் சந்திரன் மேகங்கள் மரங்கள் நதி பசுக்கள் ஆகியவை போன்று நல்லவர்களும் பரோபகாரத்திற்காக பூமியில் இறைவனால் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று சம்ஸ்கிருத மொழியில் உள்ள சுபாஷிதம் ஒன்று உபதேசிக்கிறது நிறைந்த மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வல்லுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குறளில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து